அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் நபி அலை அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது என்று கேட்டார் நீர் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதுமாகும் என நபி சலல்லும் அலிஹ செல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள்